வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் தக்ஷகாண்டம் வேள்விப்படலாம் இகந்த சீர்பெரும் இப்பெரும் சாலையில் அகந்தை மிக்க என் பெரும் காதலன் மகம் புரிந்தது மற்றது சிந்திட புகுும் பொறுக்கென கூறுகே மறுத்துழாய் முடிமாலையன் பாங்குற மகத்தின் கருத்தனாகிய தீயவன் முன்னமே கருதி வரித்த மேலவர் தங்களை நோக்கியே மரபின் இருத்து முத்தழல் என்றலும் நன்றென இசைந்தார் மற்றும் நாடிய இருத்தினோர் அரணியின் முறையால் உற்ற அங்கியை வேதிகை பரப்பை மேல் உய்து சொற்ற மந்திர மரபினால் பரிதிகள் சூழ்ந்து மற்றுமுள்ளதோர் விதியலாம் இயற்றினர் மன்னோ ஆங்கு முத்தழல் விதிமுறை செய்தலும் அயன்சே பாங்கர் உற்றிடும் இருத்தினர் யாரையும் பாரா நீங்கள் உங்களுக்காகிய செய்கையை நினைந்து தூங்களே புரிமினோ கடித சொன்ன முன்னிய அம்மகம் தனக்கவிழுதும் வன்மிகாதியாம் சமிதையும் தருப்பையும் மற்றும் இன்ன போல்வதும் கொடு வழங்கினர்களாறு இருவர் அந்த வேள்வி செய்வித்தனர் ஒருவரால் அவிகள் வர் கொள்ளிசைத்த மந்திரந்தனை புகன்றனர் ஒருவர் அவ்வானோர் தந்தமை குறித்தழைத்தனர் ஒருவர் சாற்றி மற்றவர் கெலாமமைந்திடும் அவிகளை மலர்க்கை பற்றி அங்கி வாய் அளித்தனர் ஒருவர் அற்றம் நோக்கியே இருந்தனர் ஒருவர் அங்கதற்கு முற்றும் நல்லருள் புரிந்தனர் ஒருவரம் முதல் போல் இருத்தினோர்களும் பிறரும் ஈதியுழியாக கருத்தனாகிய தக்கன் அத்தேவரை கருதி பறித்து நுங்குதிர் என்றவி புரிதொரும் பகர்ந்தே அருத்தி உற்றனன் கடவுளற்மக்கெலாம் அமுதி திருந்துகின்ற நட்சுவையினால் தூய்மையால் திகழும் மருந்து போன்றன எண்ணினும் உயிர் தொரும் மனத்தும் இருந்த எம்பிரா நன்றியே மிசைதலின் இமையோர்க்கு அருந்தும் நீரலானஞ்சனாகிய அவிகள்